வணக்கம் செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சோலார் சக்கர திட்டத்திற்கு ஐநூறு மில்லியன் டாலர்கள் கடனாக வழங்கியுள்ள வங்கி உலக வங்கி இரண்டு இந்தியாவின் சூரத் நகரில் முதல் ஜிபிஎஸ் கருவிகள் அந்நகர பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ளது மூன்று தென்னிந்தியாவிலேயே அதிகபட்சமாக இந்தி கற்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு நான்கு திட்டத்தை வகுக்கும் சிந்தனை சாவடியான லைரனேசியா என்பது தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்துடன் தொடர்புடையது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவின் முதல் தொழிற்சங்கிலி மாவட்டம் அமையவுள்ள மாநிலம் எது இரண்டு சமீபத்தில் டெல்லியை அழிக்கும் ரயில் வண்டியின் நோக்கம் என்ன மூன்று முன்சராய் ரயில் நிலையம் தற்பொழுது எந்த பெயர் எந்த பெயரில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது நான்கு இந்தியாவில் முதலாவது விளையாட்டு பல்கலைக்கழகம் எங்கு அமைய மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி